அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின் சிறந்த நட்புக்கு அடையாளம் வீற்றிருக்கை அப்படின்னு சொன்ன நட்பு வீற்றிருக்கும் உயர்ந்த இடம் ராஜ ராஜசபையில் ராஜா மேலே எப்படி ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருக்காரோ அப்படி நட்பு எந்த நிலையில் ரொம்ப உயர்ந்திருக்கிறது என்று கேட்டால் கொட்பின்றி கொட்பின்னு சொன்னால் நண்பனுக்கு தளர்ச்சி வந்த போதெல்லாம் அதாவது எப்போவுமே மனம் கோணாமல் அப்படின்னு அர்த்தம் கொட்பின்றினு சொன்னால் முகம் சுழிக்காமல் மனம் கோணாமல் முக்கியமாக மனம் கோணாமல் மனம் கோன்றத்தினால்தானே முகம் சுழிக்கணும் என்னடா அது இவனுக்கு எப்போ பார்த்தாலும் செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் அந்த நட்பு உயர்ந்த நிலையில் வைத்து போற்றப்படும் நட்பிற்கு வீற்றிருக்கை யாதென்று கேட்டால் கொட்பின்றி மனம் கோணலின்றி மனம் உவந்து அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை ஒல்லும் வாயின்னால் எவ்வளவு எப்படியெல்லாம் முடியுமோ நம்ம அரண் வலியுறுத்தலில் படிச்சுருக்கோம் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் எப்படியெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ வாழ்க்கையில் நிறைய நல்லது பண்ணு முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா அப்புறம் உடம்பு கிடைக்காது ஆகையினால நல்லதெல்லாம் பண்ணுன்னு அப்போ அங்கே ஒல்லும் வகையான்னு சொன்னோம் முடிஞ்ச வழியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம்னு அர்த்தம் அதே மாதிரி இங்கேயும் ஒல்லும் வாய் தன்னால முடிஞ்ச வழிகள் ஊன்றும் நிலை ஊன்றும் நிலைன்னா அவன் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் போகாமல் பார்த்துக்கணும் அதுக்காக அவன் தப்பான செயல்களில் பயன்படுத்தினா அதை நம்ம இடித்து அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்புறம் புண்ணியம் பண்ணுறது அதுலையும் தளரக்கூடாது நல்ல காரியம் செய்கிறத்துலேயும் அவன் தளரக்கூடாது ஏன்னா மறுபிறப்பில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற எண்ணமும் நண்பனுக்கு வேணும் இந்த உலக வாழ்க்கையிலையும் அவன் கஷ்டப்படக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக பொருளாதார ரீதியாகவும் எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சு அவனுக்கு உபகாரம் பண்ணணும் அதே சமயம் அவனை நல்ல காரியத்தில் தூண்டி தூண்டி நிறைய நல்ல காரியம் பண்ணி வச்சு பிற்கால வாழ்க்கையிலையும் அவன் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு உதவி பண்ணணும் அதுதான் நட்பின் சிறந்த உயர்ந்த நிலை என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய கருத்து இதுக்கு முன்னால் குரட்பாவில் என்ன சொன்னார் கஷ்டம் வந்தபோது உடனே போய் எப்படி ஒரு ஆடை நழுவிற போது கை தானாகவே உதவி செய்கிறதோ அப்படி உதவி செய்யணும்னர் இங்கே என்ன சொல்கிறார்னா நண்பனுக்கு அவ்வப்பொழுது தளர்வு ஏற்பட்டதென்றால் அந்த தளர்வை நீக்கி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இங்கே தெளிவாக உபதேசம் செய்கிறார் ஒரு அழகான சொற்களால் பாண்டியனார். சொல்லுகிறார் பாருங்க இந்த தமிழே ரொம்ப அற்புதமாக இருக்கு பேர்படைத்த விசையனுடன் மும்மையினிடும் பிறவியினும் பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேர் ஊர்தற்கும் இசைந்தருளிய கண்ணன் கர்ணன் ஏவிய நாகக்கனை வந்தபொழுது அத்தேரினை தரையில் அழுந்தும்படி ஊன்றி தன் நண்பனை காத்து நின்ற நிலையும் நட்பிற்கு வீற்றிருக்கையாக இங்கு காணலாகும்னர் ரொம்ப அழகான வரிகள் அதாவது ரொம்ப புகழ் படைத்த விஜயன் அர்ஜுனன் எப்பவும் பிறவியிலே காட்டிலும் ரொம்ப கூட பிறந்தவர்கள் மற்றவர்கள் எல்லார காட்டிலும் பல பிரியமுடைய நண்பனாகிய கண்ணன் எப்பவும் பிரியத்தோட நட்போட தேர் ஓற்றத்துக்கும் ஏற்றுக்கொண்ட கண்ணபிரான் கிருஷ்ணர் கர்ணன் வந்து நாகபாசங்களெல்லாம் ஏவி அர்ஜுனனை வதம் செய்வதற்கு முற்பட்ட போது அந்த தேர தரையில் நல்லா அழுத்தி ஊன்றி அவனுடைய கிரீடத்தை தட்டின்று போகிற மாதிரி பண்ணினார் அந்த நிலை நட்பிற்கு வீற்றிருக்கையாக இங்கே காணலாம் அப்படிங்கிறார் அவர் ஜெகவீரபாண்டினார் எப்போதுமே உள்ளம் கனிந்து நின்று தன் தோழனுக்கு யாண்டும் உதவி செய்து வர வேண்டும் என்பதுதான் கருத்து என்றும் மாறுபடாமல் நின்று செல்லும் இடமெல்லாம் தன் தோழனுக்கு சிறந்த நண்பர் ஹிதம் புரிந்து வருவர் என்பதுதான் இந்த குரட்பாவின் மூலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது தளர்வுற்ற நண்பரை நல்ல மனசோடு எப்பொழுதும் தாங்குவதுதான் உயர்ந்த நட்பு நட்புக்கு சிறந்த நிலை எதுன்னு கேட்டால் எந்த காலத்திலையும் மாறுபாடு இல்லாமல் முடிஞ்ச வழியிலெல்லாம் நண்பனை தாங்கிறது தான் மிகச்சிறந்த நட்பு எது அப்படின்னு கேட்டோமே ஆனால் சலிக்காமல் முடிஞ்சவரை எல்லா வழியிலையும் நண்பனுடைய தளர்ச்சி நீங்குவதற்கு ஊன்றுகோலாக இருந்து உதவுவது தான் இந்த குரட்பாக நமக்கு உபதேசம் செய்கிறது துன்பங்களை எதிர்கொள்கிற நேரத்திலையும் சிக்கல்கள் தோன்றுகிற நேரத்துலையும் குழப்பமான ஒரு மனநிலை உண்டாகும் அப்பொழுது மனசு தடுமாற்றம் அடையும் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பம் வரும் அப்போ ஒரு நல்ல நண்பன்தான் சாய்ந்து கொள்ள தோல் கொடுப்பான் அதாவது அந்த குழப்பத்தை நீக்கி வைப்பான்னு அர்த்தம் தாங்கும் தோழனை எத்துணை முறை அணுகுவது நம்மளை எப்பவும் தாங்குகிற தோழனை எத்தனை தட தான் போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டால் உதவி தேவையோ அப்பொழுதெல்லாம் அவன் தயக்கம் காட்டாமல் நட்பு வேறுபாடும் இல்லாமல் உதவுவதற்கு இதுதான் எல்லை என்று வரையறுத்து கொள்ளாமல் உதவுவதற்கு இதுக்கு மேலே நான் முடியாதப்பா அப்படின்னு வரையறுத்து கொள்ளாமல் துணைக்கரம் நீட்டிக்கொண்டே இருப்பான் அதுவே உயர்ந்த நட்புன்னு அர்த்தம் இத்தகைய நட்பை சிம்மாசனத்தில் வச்சு நாம் வழிபடக்கூடிய தன்மை உடையது என்றுதான் இந்த குரட்பாக நமக்கு உணர்த்துகிறது கொட்பின்றிங்கிற சொல்லுக்கு சந்தேகம் இல்லாமல் தப்பாக புரிஞ்சிக்காமல் தளர்ச்சி இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் அப்படிங்கிறது அர்த்தம் சொல்லி உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முதுமொழி காஞ்சியில் ஒரு கருத்து சோரா நல் நட்பு உதவியின் அறிவு ஒருவர் செய்யக்கூடிய உதவியை அளவுகோலாக கொண்டு அவர் தளராத நட்பு என்பதை நாம் புரிந்து என்பது இதனுடைய பொருள் அப்படி உதவி செய்யக்கூடிய தன்மையினால நல்ல நண்பர்களை ஒருவன் பெறுவான் என்பது கருத்து நட்பிற்கு வீற்றிருக்க யாதனில் கொட்பின்றி ஒல்லும் ஊன்றும் நிலை அனைவருக்கும் மனமார்ந்த நல்